அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு காலாள் களரின் நரியடும் கண் அஞ்சா வேலாள் வேல் படித்த வீரர்களை தன் தந்தங்களினால் குத்தி தூக்கிக் கொண்டு வரும் வல்லமை பெற்ற யானையையும் காலழிந்துவிடும் சேற்று நிலத்திலே நரியும் கூட கொன்றுவிடும் காலழிந்து விடும் சேற்று நிலத்திலே சென்றால் நரியும் கூட அந்த யானையை கொன்றுவிடும் நரி சேற்று நிலத்திலே வாழும் தன்மை உடையது ஆனால் யானையால் சேற்று நிலத்திலே நடக்கவும் முடியாது யானை மிகுந்த பலம் பொருந்தியது நரி மிகவும் வீரமில்லாத சிறிய விலங்கு இருந்த போதிலும் இடம் காரணமாக நரி யானையை கொன்றுவிடுகிறது எனவே வினையை வெற்றியோடு செய்ய எண்ணுபவர் பல சாதனங்களை பெற்றிருந்த போதிலும் வெற்றி காணுவதற்கான இடமும் வேண்டும் என்று இந்த ஓமையினால் உணர்த்துகிறார் பெருமான். அது மட்டுமல்ல யானை என்றும் கருதாமல் நரி தன் நிலத்தில் எதிர்க்க வந்தால் பல ஒன்று கூடி அந்த யானையை கொன்று தன் இடத்தை பாதுகாத்து கொள்ளும் அது மட்டுமல்ல யாணை என்று பார்க்காமல் நரியானது தன்னிலத்தில் எதிர்க்க வந்தால் பல நரிகள் ஒன்று கூடி அந்த யானையை கொன்று தன் இடத்தை பாதுகாத்து கொள்ளும் அதுபோல பெரும் படையோடு வந்தாலும் மக்கள் தங்கள் நாட்டை பாதுகாத்து கொள்ள நாட்டு பற்று உடையவராய் இருக்க வேண்டும் என்பதும் கருத்து இதனை இலக்கணத்திலே பிரிது மொழிதல் அணி என்று சொல்லுவார்கள் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பகைவரை எதிர்த்து போரிட தகுதியில்லாத இடத்தை பற்றியும் அவ்வாறு தவறான இடத்தை தேர்ந்தெடுப்பதால் ஏற்படும் துன்பம் பற்றியும் உபதேசிக்கப்பட்டன இனி பதவுரை பார்ப்போம் கண் அஞ்சா பாகர்களுக்கு அடங்காத வேளாள் முகத்த வேலை போன்ற கூர்மையான கொம்புகளை உடைய களிறு யானை காலாள் கால்கள் புதையும் களரில் சேற்று நிலத்தில் செல்லுமானால் நரி நரிகள் அடும் கொன்றுவிடும் பாகர்களுக்கு அடங்காத வேலை கூர்மையான கொம்புகளை யானை கால்கள் புதையும் சேற்று நிலத்தில் நரிகள் ஒன்று அதனை கொன்றுவிடும் பாகர்களுக்கு அடங்காத வேலை கூர்மையான கொம்புகளை யானை கால்கள் புதையும் சேற்று நிலத்தில் நரிகள் ஒன்று சேர்ந்து கொன்றுவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை